அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் ஒருவன் செல்வத்தை பெற்றதற்கான பயன் என்னன்னு கேட்டால் அந்த செல்வத்துக்கும் பயன் என்னன்னு கேட்டால் செல்வர்க்கழகு செழுங்கிளை தாங்குதல்னு படிக்கிறோம் இல்லையா அது மாதிரி அவன் பல சுற்றத்தாரை போற்றி அவர்களெலாம் சுற்றி வர சந்தோஷமாக இருக்கத்தானும் அவர்களோட சந்தோஷமாக வாழ்கிறது தான் அப்படிங்கிறார் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் அப்படின்னு இதை நாம் மாற்றி அமைச்சு புரிஞ்சுக்கணும் சுற்றத்தாருக்கு உதவி புரியறதுக்காகவும் அதன் காரணமாக பல சுற்றத்தார் சூழ்ந்து வாழ்கிறது ஒருவன் பொருளை பெற்று அதனால் அடையக்கூடிய இன்பம் சுற்றப்படுதல் அப்படின்னு சொன்னால் இன்பங்களை அனுபவிக்கவும் துன்பங்கள்லாம் வந்தால் ஆறுதல் சொல்லவும் அந்த துன்பம் வராமரிக்கிறதுக்கான உபாயங்களை நம்ம கூட இருந்து உதவி செய்கிறதும் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் துணையாக நிற்கிறதும் செல்வத்தோட பயனாகிய இன்பத்தை அனுபவிக்கிறதும் துன்பமில்லாமல் வாழ்கிறது தான் இது ஏற்கனவே சொன்னேனே சுற்றப்படுதல் என்பதற்கு பொருளது இரண்டு மூன்று நான்கு குரட்பாக்கள் எல்லாம் சுற்றந்தழால் செல்வத்துக்கு காரணமாகவும் பாதுகாப்பாகவும் பயனாகவும் அமையும் என்பதை நன்கு உணர்த்தி இருக்கிறது அந்யோன்ய சமுபஷ்டம்பாத் அந்யோன்யாபாசிரயேணச்சாதயசம்பிரவர்த்தே சரசீவோத்பலான்யுத என்று விதிர் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கிறது இதே மாதிரி தான் இதே கருத்தை தான் சொல்கிறது ஒருவருக்கொருவர் உதவி செய்வதாலும் ஒருவரை ஒருவர் அண்டி நிற்பதாலும் ஓடையில் அல்லிப்பூக்களைப் போல உறவினர்கள் ஒட்டி வாழ்கின்றார்கள் என்பது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் செல்வர்க்கு அழகு செழுங் தாங்குதல் அப்படிங்கிறது நருந்தொகை அப்படிங்கிற நூலில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அவ்வையார் சொல்லியிருக்கிறார் ஞப்போல் வளை சுற்றத்திற்கு அழகு சூழ இருத்தல் சில இடத்துல நம்ம சுற்றத்தார்களுக்காக கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கறது அதுக்காக அதர்மமாக போகணுன்னு அர்த்தம் இல்லை அதர்மமாக போனால் ஜீவனுக்கு நல்லதில்லை ஆகவே அதை கவனமாகவும் கையாளணும் இனி பதவரை படிக்கலாம் செல்வம் செல்வத்தை பெற்றத்தால் பெற்றதனால் பெற்ற பயன் அடைந்த பயன் என்னவென்றால் சுற்றத்தால் தன்னுடைய சுற்றத்தினரால் தான் சுற்றப்பட தான் சூழ்ந்திருக்க ஒழுகல் வாழ்வதாகும் செல்வத்தை பெற்றதனால் அடைந்த பயன் தன்னுடைய சுற்றத்தினரால் தான் சூழ்ந்திருக்க வாழ்வதாகும் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன்